வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி ஆறாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தொன்போது இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்படாத திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த வேட்புமனுவை திடீரென வாபஸ் பெற்றார் இயக்குநர் கௌதமன் தமிழகத்தில் நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் வேட்புமனு மீதான பரிசீலனை முடிவடைந்துள்ளது எனவே மக்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் மற்றும் மற்ற விவரங்களை தமிழக தேர்தல் ஆணையம் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் இருபது சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் தேர்தல் பரப்புரையின்போது பாமக நிறுவனர் அதிமுகவிற்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது என வாய் தவறி பேசியது கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தலை முன்னிட்டு பொது விடுமுறை என அறிவித்து அரசாணை வெளியாகியுள்ளது இந்திய செய்திகள் சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடியை கொலை செய்ய மிரட்டல் விடுத்த இளைஞர் ஜெய்ப்பூரில் நேற்று கைது செய்யப்பட்டார் பேஸ்புக்கில் தனது குறைகளை கூறி புலம்பிய விவசாயிக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைப்பு செய்து முப்பது நிமிடங்களில் குறையை தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர் ராவ் தீர்த்து வைத்துள்ளார் ராபர்ட் வதேரா மீதான வழக்கில் முன்ஜாமீன் வழங்க துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் ராபர்ட் வதோராவை காவலில் எடுத்து விசாரிக்க போதுமான ஆதாரம் உள்ளது என துறை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் வறுமையில் இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சிதான் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் புதிதாக இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக இந்தியா அளித்த ஆதாரங்களில் இருபத்தி இடங்களிலும் எந்த தீவிரவாத முகாம்களும் இல்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு எதிரான வழக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி ஒத்தி உலக செய்திகள் ஜெய் இஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் மீது தீர்மானத்தை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது முஸ்லிம்கள் மீதான சீனாவின் நடவடிக்கைகள் வெக்கக்கேடான செயல் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் தமது தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தொடர்பு உண்டு என்னும் சந்தேகத்தின் பேரில் நடத்தப்படும் விசாரணை துரோகத்துக்கு சமமானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மலேசிய இந்தியர் காங்கிரசின் முன்னாள் உதவி தலைவர் எஸ் பாலகிருஷ்ணன் விபத்தில் மரணமடைந்தார் வணிகச் செய்திகள் போதிய வேலைவாய்ப்புகள் உருவாகாத போது இந்திய பொருளாதாரம் ஏழு சதவீதம் வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறுவது எப்படி என்று ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தொழிலாளர்களின் பி கணக்கு வட்டி 8.65 புள்ளி ஆகும் தொழிலாளர்களுக்கான பி வட்டி விகிதம் கடந்த மாதம் ஜீரோ உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பி வட்டி எட்டு புள்ளி ஐந்து ஐந்து உயர்ந்துள்ளது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரீட்டெயில்ஸ் பிரிவு ஐடிசி நிறுவனத்தின் ஜான் பிளேயர்ஸ் பிராண்டை வாங்குவதாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தனது ஷாட்டில் அதிக வலிமையை பெற்றிருக்கும் ரிஷப் பந்த் இந்திய அணியின் மிகப்பெரிய சொத்தாக வளர்ந்து வருகிறார் என்று குயின்டாக் டிஹாக் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா அணிக்கு எதிராக 4 ஓவரில் நாற்பத்தேழு ரன்களை விட்டுக் கொடுத்த அஸ்வினின் மோசமான பந்துவீச்சை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் ஏசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலப்பு அணி பிரிவில் இந்தியாவின் மனுபாகர் சௌரவ் சவுத்ரி ஜோடி தங்கம் வென்றது திரைச்செய்திகள் பிரபல பின்னணி பாடகி பி சுசிலாவின் சாதனையை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் நூற்றாண்டு விழா அரங்கில் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது இதில் நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் பாடகர் பாடகிகள் பங்கேற்க உள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் களைகட்டியுள்ள நிலையில் அடுத்த மாதம் பத்து புதிய படங்கள் திரைக்கு வருகின்றன ஏப்ரல் நாலாம் தேதி மட்டும் உரியடி நட்பே துணை ஒரு கதை சொலட்டுமா ஆகிய நான்கு படங்கள் வெளியாகின்றன குப்பத்து படத்தில் ஜி வி பிரகாஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் பார்த்திபனும் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்